ஆனந்தமயம்தான் பிரம்மம் இருக்கணும் அவசியமும் இன்னொரு வாக்கியம் அங்கேயே இருக்கு பிரம்மபுட்சம் பிரதிஷ்டான்னு இதுவே வச்சு முடியலாமே அங்க பிரம்மசப்து ஆனந்தமய சப்தத்தில் சப்தம் தான் இருக்குது அந்த பிரம்மசத்திரம் இல்லை ஆனா இந்த பிரம்மபுட்சம் பிரதிஷ்டாங்கிற வாக்கியத்தை பார்த்தோம்னா சத்திய விஞ்ஞான இங்கே இருக்கு அப்ப பிரகிருத்த தெரிவிக்கிறதுக்காக எப்படி அன்னமயம் பிராணமயம் மணவமயம் விஞ்ஞானமயம் நாலு சொல்லப்பட்டதோ அதே மாதிரி ஆனந்தமயமும் அந்த பிரம்மத்தை தெரிவிக்கிறதுக்காக அந்த சொல்லப்பட்டதுன்னு நம்ம வியாட்சியானம் பண்ணும் போது இந்த ஆனந்தமயத்தை சொல்லத்தனால படுத்த பிரம்மத்தை விட்டதாகவோ இல்ல பிரகன் இல்லாத ஒரு விஷய நூணம் பண்ணினதா அஹோ ஆஹ் பிரகத்தஞ்சோஷ்ணம் பண்ணினதா அபவோமாஹம் எப்போபுட்சம் பிரதிங்கஞ்ச வாக்கிற சௌரோம் அது ஏதாவது ஆனந்தமய கொண்டு சொல்லி அன்னம்தரா ஆனந்தமயத்தில் ஆந்தரமான ஆத்மா வாக்கியத்துல நேரடியா அந்த ஆணுபூர்வில இல்லை ஆனால் ஆனந்தமயத்தில் ஆந்தரமான ஆத்மா சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறாருங்க சொல்லி ஆனந்தமயத்துக்கும் ஆ ஆந்தரமான ஆத்மா சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஆந்தர சப்தசிரவணம் இல்லை நூயது தி நனந்தமயத்திரமத்துவம் ஆனந்தமயம் பிரக்தி திரியமே மோதோட்சிணஸ் பமோத்பனந்திரமதிமத்தையும் அதுமயும் பிரத்திரோ கல்பிந்து இந்த பிரம்மத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் அஞ்சு கோஷங்களும் இருவம் இருக்கு அத்த புதா பிரகிரஹான அக்ககுத பிரகிரியா இந்த இந்த ஒரு தோஷத்தை காமிச்சு ஆனந்தமயம் பிரம்மமா இருக்கணும் இந்த தோஷத்துல பிரகிரஹானமோ அக்ககுத பிரகிரியோ எதுவுமே இல்லை சொல்லிதான் சொல்லணும் அவசம் இல்லை ஒரு திருஷ்டன் அந்த நாரதர் சனஸ்குமார ஆட்சியாக இருக்கிற பூம வித்ய நாரதர் அவர்கள் நாரதருக்கு அவர் உபதேசம் பண்ணுவார் சனஸ்குமாரர் ஆரம்பத்திலேயே அவர் வந்து பிரம்மோபதேசம் சொன்னாங்க ஒரு நாள் செஞ்ச ஒரு பிரதேசத்துக்கு வருஷ சொல்லிகிட்டே வருவேன் நம்ம முதல்ல சொல்ற அதை புரிஞ்சுட்டு இதுக்கு மேல உண்டாங்க நாரத கேட்பேன் அது மேலே விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உபதேசம் பண்ணுவேன் அதுக்கும் மேல உண்டானு கேட்டு அதுக்கும் மேலே உண்டேன்னு சொல்லிகிட்டே போவோம் அஸ்திபதவா நாம போயிட்டுன்னு கேட்பா அஸ்திவா போயிருக்கேன் அப்படி என்ன சொல்லுங்க சொல்லுவேன் ராணவா ஆசாரா புதான்னு வந்தது அதனுடைய மகாத்மத்தை கேட்டுட்டு ஆஹ் நாரதற்கு என்ன வந்ததுதான் ஓ இதுதான் நமக்கு கடைசி பிரபமா இருக்கணும்னு அவருக்கு மனசுல இருக்கிறது ஒரு திருப்தி வந்துடுது அதனால இது மேல உண்டானு கேட்கறதுக்கே அவருக்கு தோணலை நானனுக்கு மேல ஒன்று உண்டா அப்படின்னு பிரச்சனை கூட கேட்கறதுக்கு இதுதான் கடைசியா இருக்கணும்னு அவரே தீர்மானம் பண்ணி ஆனால் ஏஷத்துவாதிபதின்னு ஆரம்பிச்சு அவரே ஆரம்பிச்சாங்க எப்படி தெரியும்னா இதோட ஆத்மஜாசியா வந்திருக்கான் இல்லையா தரபிசோகம் ஆத்மவித்தனு கேட்டு நம்ம கிட்ட ஆத்மஜாசியா வந்திருக்கான் அப்படி இருக்கும்போது இவன் மேலே கேட்கலையே இந்த இடத்துக்காக நான் சொல்லாமல் இருக்காது இல்லையா அதனால அவன் கேட்டாலும் நாமளே சொல்லணும்னு தானே ஒரு பிரசங்கத்தை எடுத்து விட்டு சொல்றான் இந்த இடத்துல சூத்திரக்காரர் என்ன சொல்றார் பிராணா தஜி உபதேசா சம்பிரா தஜி உபதேசா அதியா உபதி தனியாக உபதேசம் பண்ணிணத்தினால அங்க சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இது தூழான் தூழான் அப்பயுமே பதம் வேண்டாம் ஆனால் சொல்லப்பட்ட விஷயம் பிராணன காட்டிலும் அதிகமாக இருக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயத்துக்கு இது வேலையாக இருக்கிறதுனாலே இது பிராணமில்லை இருக்குமாதான்னு வேலை சொல்லிப்போம் அந்த மாதிரி இங்க ஆந்தரம் சொல்லி பிரம்மத்தை தெரிவிக்கலேங்கிறது வாஸ்தவம் முன்னாடி சொன்னாடி அந்த மாதிரி சொல்லலேங்கிறது வாஸ்தவம் இருந்தாலும் ஆனந்தரமான பிரம்மத்தை சொல்லிருக்கேன் தெரிவித்து இருக்கக்கூடிய அர்த்தம் எங்க இருக்கு நனும் ஆனந்தமயத்த அவயவத்துவே பிரம்மபுற்றாச்சிருக்கேன் அன்னமய இடம்புட்சம் பிரதிஷ்டா இத்திய கற்ற கதம் பிரம்மண சுப்பிரதானத்தும் சக்தியும் வித்தியாசம் விட்டுகாரர் கேட்டா நீங்க சொல்ற சுத்த விஷயங்கிறது ரொம்ப பிரதிஷ்டும் எனக்கு அது தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம் அப்படி இருந்தாலும் ஆனந்த வாக்கியம் தான் இந்த அதினத்துல எனக்கு விட வாக்கியம் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்களே கட்டி பையாத பார்க்கலாம் அதாவது அண்ணத்தை சொன்னார் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு அஞ்சு வாக்கியமும் சேர்ந்து எதை விசேஷமா தெரிவிக்கிறது அந்த மயத்தை தெரிவிக்கிறதா அதனுடைய புச்சத்தை தெரிவிக்கிறதா உச்சத்தை விசேஷம் பண்ணி இருக்கேன்னு சொல்லல ஆனா இந்த ஆஹ் அதாவது அப்படின்னு ஆரம்பிச்சு இடம்புச்சம் பிரதிஷ்டாங்கிற பர்யந்தம் இந்த நாலஞ்சு வாக்கியங்கள் இருக்கு இந்த வாக்கியம் அந்த ஆனந்தமய அன்னமய ஆத்மாவை பத்தி தெரிவிக்கிறதா இல்ல இடம்புச்சம் பிரதிஷ்டி தெரிவிக்கிறதா அந்த அன்னமய ஆத்மாவை பத்தி தான் சொல்றது அந்த அன்னமய ஆத்மாவை பத்தி சொல்லும் அதுக்கு இது சிரசு சிரச தெரிவிக்கிறதுக்காக வரல இந்த ஏற்பட்ட சிரசை உடையது அந்த ஆத்மா அப்படின்னு அந்த ஆத்மாவை தெரிவிக்கிறதுக்காக ஒவ்வொரு பரிவியாயத்தையும் பக்த இதா பக்ஷா இதன் மதியம் இதம் குச்சம் அப்படின்னு சொன்னா தேர்ப்பட்ட சிறப்புச்சாரிகளோடு கூடினதாக அந்த ஆத்மா இருக்குதுன்னு அதுல காத்திரமே இந்த சிரசு செயற்பட்டது அப்படின்னு சொல்றதுக்காக வரல அப்படி பாக்குறது ஆனந்தமே என இதுக்கு பிரியம் இதெல்லாம் சிரசு பக்ஷம் குச்சம் அப்படின்னு சொல்லிட்டு வரது இசையல்பட்ட பக்க புட்சாதிகளோடு ஊடினலாக அந்த ஆனந்தமயம் இருக்கு அப்படின்னா சொல்லணும் இது புச்சம் ஆனந்தமயத்துக்கு புச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதனால இந்த வாக்கியம் ஆனந்தமயத்துக்கு பிரம்மத்தை புச்சமாக நிரூபணம் பண்றதுனாலேயே இசையப்பட்ட புச்சத்தை கொண்டது ஆனந்தமயம் ஆக ஆனந்தமயத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த வாக்கியம் அப்படியானால் பிரதான ஆனந்த வயசை பற்றி தான் விசாரம் பண்ணணும் நிரூபணம் பண்ணப்பட்ட நாம விசாரிக்க கூடாது ஏன்னா அதை நிரூபணம் பண்ணதுக்காக தான் இது வந்திருக்கு அந்நார்த்தம்னு சொல்லி இருந்தது ஆகையாக இளம் புச்சம் பிரதிஷ்டா மாதிரி பிரம்மபுச்சம் வாக்கியமும் சுவ பிரதானம் பிரதானமாக தெரிவிக்கிறதுக்காக இல்லை ஏற்பட்ட பிரம்ம ஷமாக கொண்டனந்த ஆனந்திருக்கான் இந்த வாக்கம் அதனால ஆனந்தமய வாக்கிய நனந்தமயத்து அவயவத்தன அன்னமயன விஷயம் தான் சொல்ல அநேகமா அப்படி இருக்கலாம் ஆனா ஒரு சில சமயம் அந்த விசேஷத்துக்குள்ள ஒரு விசேஷனம் தாக்கரிய விஷயமாக இருக்க அந்த மாதிரி கூட நிறைய வாக்கியங்கள் இருக்கும் பத தேவதற்க சில விசேஷங்கள் தெரிவிக்கிறது அப்படிங்கற இதுக்காக இதுவாகவும் இருக்க இது வந்து அந்த யாருக்கு இந்த வாக்கியங்களை பிரயோகம் பண்றோமோ எந்த மாதிரி அவருடைய ஜித்யாசையை சாந்தப்படுத்துறதுக்காக இந்த வாக்கியங்கள் பிரயோகம் பண்றோமோ அதை அனுசரிச்சுதான் இந்த வாக்கம் எதிர்பிரதானமாக தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கு நிர்ணயம் பண்ணணுமே தவிர இந்த வாக்கத்துல விசேஷமா இது நிறுவனம் பண்ணியிருக்கேங்கிறதுக்காக அத பிரதானம்னு சொல்ல முடியாது உதாரணம் பிரகிருஷ்ட பிரகாச சந்திரஹா அப்படின்னு வாக்கை எடுத்துக்கலாம் அந்த அந்த வாக்கை எடுக்கிட்டேன் ஆனால் நன்னா தெரியும் ஆகராசத்தில் எல்லாம் தன்னால தெரிகிறது சந்திரன் தெரிகிறது நட்சத்திரம் தெரிகிறது சகலமும் தெரிகிறது ஆனால் இதுதான் சந்திரனுங்கிறது எனக்கு புரியலை சந்திரனை பற்றி நிறைய தெரியும் சந்திரபிரகாசங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால தான் சந்திரத்திலே பண்ண முடிகிறது சந்திரனை பற்றி காதல் களை எழுத முடிகிறது வாக்கரசனைகள்லாம் பண்ண முடிகிறது ஆனால் உதி தெரியாது எரி தேவதசனை பற்றி நிறைய தெரியும் தேவதரசன் இருந்த காரியங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் தெரியும் ஆனா அந்த கூட்டத்தில் யாரு தேவதும் தெரியாது அப்படின்னா என்ன தெரியல ஸ்வரூபம் தெரியல புரியலன்னு இப்போ இந்த ஸ்வரூபத்தை காமிக்கிறதுக்காக சந்திரன் ஸ்வரூபத்தை காமிக்கிறதுக்காக இவன் என்ன பிரயோகமானான் எது சந்திரன் கேட்க பக்கத்தில் இருக்கிறான் அப்போ சொல்முகன் அந்த கேட்க ஜிஜ்னாசா விஷயம் என்னது தெரியும்னு வந்து அவனுடைய சப்தத்துல மாத்திரம் வச்சுட்டு அதுக்கு பதில் சொன்ன அது பலம்னு சொன்ன மாதிரி ஆயிடும் அவனுக்கு மனசுல கித்யாச எந்த விஷயத்துல அவனுக்கு அஜானம் இருக்கு செஞ்சு கணங்கிற கித்யாசம் இருக்குங்கிறத அதுக்கு தகுந்தாலும் என் பதில் சொல்லுவான் இப்ப இதனா புரிஞ்சுட்டு இருக்கான் சந்திர மதத்தையும் நிறைய ஆனால் அந்த ஸ்வரூபம் என்ன கண்டுபிடிக்க முடியல இதை நட்சத்திரங்கள்லாம் கலந்து இருக்கிறதுல இப்ப அதை தெரிவிக்கிறதுக்காக அவன் என்ன சொல்றான் பிரகிஷ்ட பிரகாசமான மறைவு பிரகாசம் உள்ளதா தெரிகிறதோ அதிசந்திரம் பிரகிஷ்ட பிரகாச சந்திரஹாங்கிற வாக்கியத்தை இந்த அரசு பாக்கு எதை சொல்றது அப்படின்னு சொன்னால் சந்திரன் விசேஷமான பிரகாசம் இருக்கிறதாக தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இதை தெரிவிக்கிறதுக்காக வரல அந்த வாக்கியம் இது அவனுக்கே தெரியும் கண்ணாடம் பார்க்கும்போது மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் இந்த கதாநக்சத்திர விசேஷமான அதிகமான பிரகாசம் இருக்குங்கிறத இவன் சொல்லி தெரிவி வேண்டிய அவசியம் இல்லை இது பிரச்சமாவே தெரிஞ்சுட்டு அதனால சந்திரனத்துல விசேஷ பிரகாசம் இருக்குங்கிறத சொல்றதுக்காக இந்த வாக்கியம் வரல சந்திரன் ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்காக வரும் சந்திரஸ்வரூபத்தை தெரிவிக்கிறது இந்த பதப்பிரயோகம் பண்ணலைன்னா ஸ்வரூபத்தை அவனால புரிஞ்சுக்க முடியாதேங்கிறதுக்காக அவனுக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த விசேஷ பிரகாஷங்களுக்கு பிரகஷ்ட பிரகாசம் அதையும் இந்த வாக்கியத்துல சேர்த்து இப்படி இருக்கு பாரு ஏதோ ஒன்னு பாக்கறையோ அப்படி வந்து நீ அதுதான் இவனுடைய விஞ்ஞாபிதமான சந்திரஸ்வரூபம் பிரகஷ்ட பிரகாசத்தோடு கூடினதாக ஒரு வஸ்து உனக்கு தெரிகிறதும் இல்லையோ அதுதான் சந்திரனுடைய சொரூபம் அப்படி உலக சந்திரனாக தெரிஞ்சுப்போம் அப்படின்னு இந்த வாழ்க்கையை போது இதுல இருந்து அகண்டா இருக்க போதும்போது ஏன்னா பிரகாச வைசியத்துல இது தாத்யமே இல்ல அந்த சொரூப மாத்திரத்துலதான் தாற்பயம் ஆனா நேரடியா விசேஷ விசேஷ பாவம் பார்த்தேன்னா அதுல ஏதோ தர்ம தர்ம பாவங்கள் எல்லாம் தெரியும் அதுல தாத்தர் இல்லாததுனால நீங்க தாத்தர் விஷய ரூத்தம் பார்த்தீங்கன்னா அகண்டா விசேஷ விசேஷன பாவமே கிடையாது அதே மாதிரி தேவலத்தன் யாருன்னு கண்டுபிடிக்கும் போது தேவக்சனை சொல்றதுக்கு மத்தவானத்தை இல்லாத பல தர்மங்கள் இவங்க தெரிஞ்ச தர்மங்கள் அந்த தர்மங்களை சொல்லி பகஸ்வரூபத்தை காமிக்க ஆரம்பி வெறும் ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு சப்தமே ஒரு கட ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கிறது கூட நேரடியான சப்தம் கிடையாது அது ஒரு தர்மத்தோட சேர்ந்துதான் ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் இப்போ சட்டை குண்டலி வாபதி தேவதா அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட சத்தம் இருக்கு குண்டலம் இருக்கு வாசஸ் இருக்கு இந்த சப்தத்தான நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை பார்த்தாலே அப்ப என்ன தெரிகிறது இப்படி உள்ளவனாக நான் பார்க்கிறோமே பாக்கறேனே அவன் தான் அடையாளம் தெரியும் அகண்டாசன் பொருள் கொடுக்கக்கூடிய சகல வாக்கியமும் அகண்டாசன் சொல்லிட்டு இருக்கும் இதுல என்ன ஆகுது இந்த உதாரணமா சொல்றேன் வாக்கியத்தில் விசேஷங்கள்லாம் இப்ப எப்படி சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதுக்காக அந்த விசேஷங்கள் எல்லாம் காத்திரிகள் இருக்கும் அது எப்படின்னு சொல்லப்பட்டது ஊர்வலந்தர் அனுசரிக்க அது விசேஷமாக விசேஷமாக எப்படி இருந்தாலும் எதை நிரூபணம் பண்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கு அவனுடைய விஞ்ஞாசிக்கமான விஷயம் என்னங்கறத பார்த்து அதுக்கு தகுந்தாமல் வாக்கியத்துல அசவர்ணனம் பண்ணணும் வாக்கியத்துக்கு தாற்பரிய வர்ணனம் பண்ணணும் அப்படி பார்க்கும்போது பிரம்மபுச்சம் பிரதிஷ்டாங்கிற இடத்துல பிரம்மங்கிறது ஆனந்த வயிறு குச்சமாக சொல்லிருக்கேன்னு நம்ம கவலையே வர வேண்டியது இல்லை அது குச்சமாக சொன்னா என்ன இல்லையா அதுதான் அது சொல்றதுக்காக தான் அதுதான் அந்த ஆரம்பிச்சிருக்கு அதை இங்க கூட்டம் முடிக்கிற இதுதான் சொப்பிரதானம் இந்த வாக்கியத்துக்கு முக்கிய பிரதிபாதிய விஷயம் என்னன்னா பிரம்ம அப்படிங்கறத தாராளமா இது சொல்லலாம் அப்படிங்கறத இவர் நினைக்கிறார் பிரகிருதா விதி வாக்கியத்துல அதுதானே ஆரம்பிச்சிருக்கு அப்ப ஜித்யாசா விஷயம் அதுதானே அதுதானே நிரூபம் பண்ணிருக்க அதனால இதுதான் பிரதானம் எங்க அங்க இப்படி வித்யாசா விஷயம் ஒரு சொரூபம் அந்த பிரகாசங்கள்லாம் அவனுக்கு ஒண்ணு தெரியறது அது வித்யாசா விஷயமா அதனால இந்த வாக்கியம் அந்த சொரூபத்தை மாத்திரம் போயிருக்குதுன்னு சொல்றேன் இங்கே பிரம்மபுத்தம் பிரதிஷ்டாங்கிற வாக்கின்ற பிரதானமாக ப்ரணஸ்வரூபத்தை போதிக்கிறது புட்சணைங்கிறது கவலைப்பட வேண்டாம் அதுக்கு முன்னாடி சொல்லப்படும்